ஒரு நபி பொறுப்பேற்பார் நிச்சயமாக எனக்கு பின் நபி கிடையாது எனக்கு பின் களிப்பாக்கல் அதிக வருவார்கள் என நபி செல்லாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே எங்களுக்கு என்ன கட்டளை எடுகிறீர்கள் என்று நம்பி கேட்டார்கள் உங்களிடம் முதலில் சத்திய பிரமாணம் செய்பவருக்கு அதனை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் பின்பு அவர்களுக்குரிய உரிமையை அவர்களுக்கு வழங்குங்கள் உங்களுக்குரியதை அல்லாஹுடம் கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நிர்வாகம் செய்தவர் பற்றி அவர்களிடம் கேட்பான் என்று நபி சொல்லாகும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று நான்கு ஐந்து ஐந்து முஸ்லிம் ஒன்று நான்கு இரண்டு